சத்குருஸ்வாமி கிஜ் குரு கிருப்பியால் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா கண்சன் வந்து விஷயம் தெரிஞ்சவன் அர்த்த தந்திர ஜான் சொல்கிறார் இல்லையா அப்போது அந்த அர்த்த சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறார் இல்லையா அது விஷயம் தெரிஞ்சவன் ராஜா அசுரன் அர்த்த தந்திரஜான் சொல்கிறார் இல்லையா அந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்க அதனால் எதிரிகளை வந்து நாலு பக்கம் பிறேன் கேசிய ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கோலியா போயிடங்கிற யானை மூணாவது பக்கம் வந்து தனு யாகம் பண்ணுறங்கிற வியாஜத்தை வச்சு கூப்புறாப்பில் இன்னொன்று வந்து சாணோர மு வச்சு அந்த மல்ல முடிக்கணும் இன்னொரு பக்கம் சமாதானமாக ரொம்ப நைச்சியமாக சந்தோஷமாக கூப்பிட்றாப்பில் இவர் மாமா வேற ஆச்சேன் அதனால் கூப்பிட்றாப்பில அதே நேரத்தில் அந்த கோபுரம் அந்த உபாயினங்களோட அதாவது செலுத்த வேண்டிய கப்பங்கள்லாம் இருக்குது அந்த கோரசங்கள் அதோடு கொடுக்குறாப்பில் அனுப்புகிறான் அவருக்கு வேண்டியவன் அவர்களுக்கெல்லாம் வேண்டியவன் கண்ணனுக்கெல்லாம் வேண்டியவனாக சித்தப்பா முறை ஆக வேண்டியது அவனுக்கு வந்து எப்படி இந்த திருவிடியால்லாம் வச்சுட்டுக்கானோ ஒரு பிராமணனை வேண்டிய இடத்துல வச்சுட்டு அவனுக்கு அவனுக்கு வேண்டிய விஷயத்தை ஏன்னா மற்றவன் துரோகம் பண்ணிடுவான்னு அவன் கூட இருக்கணும்னு துரோகம் பண்ணிடுவான் அதனால் நம்பகமாக வச்சுட்டு இருப்பான் ஒரு பிராமணனை ஒரு கேடு கெட்ட பிராமணன் வச்சுருந்துருப்பான் என்ன பண்ணுறது அப்படி ஒரு இவர்களுக்கு வேண்டிய ஒரு யாதவனை தானபதி அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டராக வச்சுட்டுருக்கான் அதனால் அந்த பணம் கையாடலாகாமல் அதாவது க அதாவது பணங்கள் எல்லாத்தையும் சுருட்டாமல் இருக்கிறதுக்காக அப்படி வச்சுருக்கான் இப்படி திரவிடியாரெல்லாம் பண்ணுறா பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒழுங்காக இருக்கிறவள வச்சுட்டு இருக்கான் அப்படியே தான பதே அதுதான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வச்சுருக்கான் அர்த்தம் பார்ப்போம் இருபத்தி ஏ ஆறுலேருந்து பார்த்தோம் கடைசியில் சொன்னது சதுர்தசி அன்றைக்கி அந்த தர்மசாஸ்திர பிரகாரம் அதாவது சண்டை முறை பிரகாரம் தனுர்யாகத்தை ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு பரமைய அந்த ருத்ரனுக்கு வந்து பலிக்கு தகுந்த பலி பசுக்கள்லாம் பலியாக கொடுங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆக்ஷன் பிளான் தன்னுடைய அதாவது டீட்டெயில்டு தி பிளான் டு அவனுக்கு தான் கடைசியில் அப்படி முடிய போகிறது அப்படிப்பட்ட சதி திட்டம் அதை முடிக்கணும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுக்காக விருப்பம் கொண்ட கமிஷன் அதை வந்து என்ன பண்ணால் இன்னொரு பக்கம் ஏதாவது சமாதானமாக போகிறதுக்காக கட்டளை இட்டப்படும் மற்றவரெல்லாம் யார் அப்படி ஆக்கியம் பண்ணப்புறம் ஒவ்வொருத்தரையும் டெலிகேட் பண்ணி விஷயங்கள்லாம் சொன்னப்புறம் யார் அவர்களை சிறந்தவர் அக்ரூரர் அவர் அவனுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான பத்தே தான பத்தேன் அப்படின்னு ஃபினான்ஸ் தன்னோட ரெண்டு கைகளாலையும் அவர் கையை பிடிச்சிட்டு பேச ஆரம்பித்தான் ஏ ஹே ஹே ஏ ஓ ஓ ஹோ ஹே ஹே அதான் போ போ தான பத்தேன்னா ஃபினான்ஸ் ஏ ஃபினான்ஸ் மினிஸ்டரான அக்ரூரர் பெருமை பெரிய மனசு பிடித்த எனக்கு வந்து நீ வந்து ஃப்ரெண்டாக ஒரு நண்பனாக எனக்கு ஒரு வேலை பண்ணணும் எனக்கா ஒரு ஹெல்ப் பண்ணணும் நண்பனாக நீங்கள் இருக்கா ஒரு வேலை செய்யணும் ஒரு பண்ணணும் போஜர்கள் விருஷ்டிகள் இந்த குலங்களில் நிறைய பேர் இருக்கார்கள் அதில் தோன்றியவர்கள் எனக்கு ஹிதம் பண்ணுறவர்கள் நன்மை செய்யக்கூடியவர்கள உன்னை காட்டிலும் வேறு உசந்தவர் யாரும் இல்லை நீதான் இந்த போஜர்கள் விஷ்டிகள் குலத்தில் நம்ம சேர்ந்த இந்த குலத்தில் எனக்கு வந்து அனுகூலமாக நன்மை செய்யக்கூடியவர்கள் ஒன்றை தவிர சிறந்தவர்கள் வேறு யாரும் இல்லை அதனால் அன்பரேன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வச்சுட்டு இருக்கான் அன்பரே நீ என்ன பண்ணுறேன் ரொம்ப வேண்டி வேணாச்சேன் அப்போ பெருமை வாய்ந்த இந்திரன் இருக்கான் பெருமை வாய்ந்த இந்திரன் இருக்கான்னு மகாவிஷ்ணுவை சரணமடைந்து அண்டி அவனுக்கு வேண்டியதை அடைகிறான் அவ காரியம் இந்திரன் வந்து மகாவிஷ்ணுவை அண்டி அவனுக்கு வேண்டியதை அடைகிறான் அது மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் சாமர்த்தியமாக சரியாக திறம்படம் சரியாக முடிப்பதற்கு முடிப்பதற்கு நீ உங்களுக்கு சாமர்த்தியம் இருக்குது அதனால் உங்களை நான் வந்து சார்ந்து நிற்கேன் உங்கள்கிட்ட வண்டி வந்து கேட்டிருக்கேன் அதனால் நந்தகுலத்து நந்த கோகுலத்தில் நந்த கோகுலத்தில் வசுதேவருடைய ரெண்டு பிள்ளைகள் இருக்கார்கள் உங்களுக்கு தெரியுமோ அந்த ரா கிருஷ்ணனும் வசுதேவர்களை பிள்ளைகள் தான் அந்த பலராமனும் கிருஷ்ணனும் அங்கே போய் அவர்களை வந்து இந்த ரத்தத்தில் இந்த ஆன் டியூட்டி போட்டு கொடுத்து எல்லா விதமான சலுகைகள் எல்லா விதமான வசதிகள் பண்ணி கொடுத்தார் இந்த ரத்தம் கொடுக்குற இந்த ரத்தத்தில் தாமரம் இல்லாமல் சீக்கிரம் அவர்களை அழைத்துன்னு வர வேண்டும் இங்கே வந்து தனுர்யாகம் சதுரசனி ஆரம்பிக்க போகிறது அதுக்காக அதை பார்ப்பதற்காக அவர்களை வரவழைக்க வேண்டும் எனக்கு மரணம் இந்த ரெண்டு பேர்களால் தான் சொல்லுது விஷ்ணுவை சார்ந்து இருக்கக்கூடிய தேவர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கு தேவர்கள் நிச்சயிக்கப்பட்டார்கள் மகாவிஷ்ணுவை ஆசிரித்த அந்த தேவர்கள் வந்து எனக்கு மரணம் இந்த பலராமன் கிருஷ்ணனாலும் நிச்சயிக்கப்பட்ட அதனால் காணிக்கைகள் கப்பங்கள் எனக்கு செலுத்த வேண்டிய கப்பங்கள் சேர்த்து நந்தகோபர் மற்ற கோபர்களோடு அவர்களையும் சேர்த்து அழைத்து வரணும் நந்த கோபுர கோபுரங்களே கப்பங்கட்டுறதே அவர்கள் வரட்டும் அதில் மற்ற கோபுரர்கள் அவங்களோடு கூட வரட்டும் இந்த பாலராமணி கிருஷ்ணா அவர்களோடு சேர்த்து அவர்கள் கூண்டு வந்துருங்கோ அப்படி க அதாவது காரியத்தை சாதகமாக அதாவது ரொம்ப சுலபமாக சமாதான முறையில் முடிக்கிற மாதிரி அப்படி சொன்னான் அவர் அடுத்தது முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துலேருந்து மேலே பார்ப்போம் முப்பத்தி ரெண்டு பத்தி ரெண்டுலேருந்து பார்ப்போம் लोकमेंड गात कालक हिं मुक्तरो मल्य गात वैद्युपमे गात इी तो कालकलपेन हस्तिना மல்லை வைபம தகத்தப் தயோர் நகத்தன் வசுதேவரோமா தூணிஷா விஷிபோஜா தய நகத்தன் வசுதேவரோமா தந்தூ நகனிபோஜர் குரசேன பித்தரம் தவிதம் ராஜகாமுகம் திரா ியுோ மமேனம் ராஜகாக்கம் திராத்தம் தேவம் ஏச்சானிய விஷோ மம தரச்சேஷா மகி மித்த பவித்தீ நிற சந்தோ மமோ டிவிதோ தைத்தசேஷா தரச்சேஷ தத்தைஷ மகிமிஷ்டராசந்தோ மமருதோ தயிச தரச்சேஷ गुरु பவித் ஜராசந்தோ மமரு சகா नरको நரோபாணோ மையே வகத சௌகுதா தைரகம் சுரபக்ஷியான் ஹத்வாபோ க்ஷேமகீன்று பான் சம்பரோ நரக்கோபானோ மையே வகத சௌகுதா தைரகம் சுரபக்ஷியான் ஸ்லோகம் மறுபடியும் பார்ப்போம் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ரெண்டிலிருந்து முப்பத்தி மூலத்தை சேவிப்போம் தஸ்மது கண்ணம் பூர்வாரதம் முப்பத்தி ஆறாவது அயம் ஹாத்தய இஹானீத்தாத்தாத்த இலக்கல்பே முுமியை கலக்கல்பேணினா முதோ மல்லை வைமையோர் தப் வசுதவரோன் தந்தோ நகனோ பிஷிபோஜசாரன் தோத்தோர் தப் வசுதவி வசதமா வசுதவோமா தோர் நகத்தோர் தப் சுரவரோமானா வஷஷ்டிபோஜ வஷ்டிபோஜசம் ஸ்தவிரம் ராஜகாமுகம் தாத்தரம் தேவம் விஷோ மம உகிரசேனம் ஸ்தவிரம் ராஜகாமுக்கம் தாத்தரம் தேவம் விஷோ மம தரத்தயா மீமி பவித்தீனா ஜராசோ மமருதோ தயித்தரச்சேஷா மகிமி பவித்தீனா ஜராசோ மமருதோ தயித்த நரோபாணோ மயே வக்தைரீயன் ஹுவோக்ஷே மீமிமா நம்பரோ நோணோ மையே வக்தைரம் சுரபீயன் ஹுவோக்ே மகீன் ந முப்பத்தி ஆறு அர்த்தம் பார்ப்போம் இப்படி அவர்களை கூட்டு வர வேண்டும் நந்த கோபரை அந்த எல்லா விதமான கோரசங்கள் அந்த காணிக்கைகள் கட்ட வேண்டிய கப்பங்களோட சேர்த்து காணிக்கையோடு வரட்டும் கோபர்களும் சேர்ந்து வரட்டும் அவர்களோட இந்த பலராமகிருஷ்ணன் கூப்பிட்டு வரும் அப்படி அழைத்து வரப்பட்டவர்களை வந்து காலனுக்கு சமம் எவனுக்கு சமமாக இருக்கக்கூடிய அந்த ஹஸ்தி அது யானை அது யுவலையாப்பியிடங்கிற யானையால் கொல்ல செய்கிறேன் அதிலேருந்து அவர்கள் தப்பித்தால் இப்போ இடி மாறி இருக்கக்கூடிய இந்த சானூரின் முட்டிகளை கொண்டு அவர்களை கொல்ல முடிக்கிறேன் அப்படி அவர்கள் கொல்லப்பட்ட போதும் வருத்தப்படுவார்கள் துடிப்பார்கள் துக்கப்படுவார்கள் அவருடைய பந்துக்களான வசுதேவர் போன்ற விருஷ்டிகளையும் போஜர்களையும் தசார்களையும் ஆசை கொண்ட ராஜ்ய காமுகம் ராஜ்யத்தில் ஆசை கொண்ட விருப்பம் கொண்ட கழவராக இருக்கார் வயசானவர் போயிடுச்சி தகப்பனார குரசசேனையும் அவர் தம்பியான தேவகனையும் மற்ற என்னுடைய பகைவர்கள் எல்லோரும் யார் யாருண்டோ எல்லாரையும் நான் முடிச்சு ஓடிக்கணும் அப்போ அப்படியே மா துழுக்கன் துளுக்கன் மாதிரி தெரியுதுதான் இதுதான் துளுக்கன் இதுதான் துளுக்கனு செஞ்சது அதுதான் அசுரன் அசுரன் ஈக்கு தொழுக்கன் துளுக்கன் ஈக்கோல்ட்டு அசுரன் அவ்வளோதான் அன்பனே பிறகு இந்த பூமி எனக்கு பகைவர் இல்லாமல் ஆகிடும் அப்போ என் மாமனார் ஜதாசந்தன் என்னுடைய மாமனார் அவர் எனக்கு பிரியமான சகோ ஃப்ரெண்டு இருக்கான் தோழன் துவிதன் சம்பரன் நரகன் பாணன் இவர்கள் எங்கட்டையும் மிகவும் பிரியமைத்தவர்கள் நட்பு கொண்டவர்கள் நட்பு பாராட்டவர்கள் நான் அவர்களோடு நான் வந்து தேவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் பட்சத்தில் ராஜாக்கள் இருக்கார்கள் தேவர்கள் பட்சத்தில் ராஜாக்கள் அவர்களையும் முடிச்சுட்டு பூமியை நான் ஆளுவேன் அப்படியும் அவனுடைய கிராண்டு ஆக்ஷன் பிளான் கிராண்டு பிளான் ஆஃப் கேப்சரிங் அப்படியே வந்து சொல்கிறான் விவரமாக சொல்கிறோம் பார்ப்போம் முப்பத்தி ரெண்டுலேருந்து அப்படி நந்த கோபர்களோடு மற்ற கோபர்களோட கப்பங்கட்டுறதுக்காக கோரசங்களோட வரக்கூடிய அவர்களோட பலராமனையும் கிருஷ்ணனையும் கூப்பிட்டு வந்துருக்கணும் அப்படி அவர்கள் வந்தவுடனே இங்கே வந்து ரொம்ப பலசாலியான மதம் பிடித்த யமன மாதிரி இருக்கக்கூடிய கோலியா பீட்டம் அந்த யானையை கொண்டு அவர்களை முடிச்சுடுவேன் அவர்களை காதகேஷியை முடித்து அப்படி அவர்களேன்னு தப்பிட்டால் இடி மாறி இருக்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய இடி மாதிரி பலம் படைத்து இந்த மல்லர்கள் இருக்கார்கள் சான்டூரன் முஷ்டிகன் அவர்களை வச்சு அவர்களை முடிப்பேன் அவர்களை கொல் கொண்டு விடுவேன் அப்படி அவர்கள் ரெண்டு பேரும் கொல்லப்பட்டப்புறம் முடித்தப்பட்டப்புறம் அதனால் வருத்தப்படுவார்கள் அழுவார்கள் துக்கப்படுவார்கள் அப்படிப்பட்ட அவருடைய பந்துக்கள் உறவினர்கள் வசுதேவர் போன்ற விஷ்ணு வம்சத்தை சேர்ந்தவர்கள் போஜ வம்சத்தை சேர்ந்தவர்கள் தசாரகர்கள் அந்த குரலை சேர்ந்தவர்கள் ராஜ்யத்தில் ராஜ்ய காமுகனாக இருக்கக்கூடிய ராஜ்யத்தில் ஆசை கொண்ட கழவனாக இருக்கக்கூடிய என்னுடைய தகப்பனார் உக்ர செயினர் அவருடைய சகோதரர் தேவகர் அவ் என்னுடைய எதிரிகள் எல்லாரையும் நான் வந்து முடித்து விடுவேன் கொண்டு விடுவேன் என்பதே அப்புறம் இந்த பூமி எந்த ஒரு பகைவர் எல்லாம் இருக்கும் மித்ரனாக இருக்கனி ஒரு பகைவர் எல்லாம் என்னுடைய தாயிடும் என் மாமனார் ஜலாசந்தர் அவரும் என்னுடைய பிரியமான தோழன் துவிதன் பின்னால் வரப்போகிறது துவிதன் அவன் வந்து ராமாவதாரத்திலையும் இருக்கிறவன் சைடு கட்சி மாறினவன் துவிதன் சம்பரன் நரகன் பாணன் இப்படி என்கிட்ட நட்பு பாராட்டவர்கள் மித் மிகவும் நண்ப இது மைத்திரியோட இருக்கக்கூடியவர்கள் ஸ்னேகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் பல பேர் இருக்கார்கள் அவருடைய உபகாரத்தால் அவர்கள் சப்போர்ட்டால் உதவியால் தேவர்கள் பக்கமும் சேர்ந்த எல்லா அசுரர்கள் தேவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய எல்லா ராஜாக்களையும் நான் வந்து முடித்து விடுவேன் முடிச்சுட்டு கடைசியில் பூமி வந்து எனக்கு சொந்தமாகிவிடும் நான் ஆழ்வேன் அப்படி தன்னுடைய grand action plan to capture the whole earth. அப்படி சொல்கிறாங்க மேலே அடுத்தது முப்பத்தி ஏழாவிலேருந்து இந்த அத்தியாயத்தை முடிச்சுடுவோம் நாற்பதோடு முடிகிறது இந்த அத்தியாயத்தை முடித்து விடுவோம் முப்பத்தி ஏழுலேருந்து ஏதன் ஜாப்பம் ராமிருஷ்ண விகோ ராமகிருஷ்ண இபகோ தருகீட்சா திர்டம் இது புரஸ் ஏதன் ஜாத்து ஆனயிப்ம அபகோ தனுமனீட்சாம் திர்டும் புரயம் இது புரஸ்யம் அக்கூரோ வாசராஜன் மனுஷிம் சவஸ்வஸ்வியர்ஜனம் सिद्य सिद्यो असम राजन दिवसाधनम्रूरौवाच राजन सध्य तव स्वावध्यमार्जनम देवं சித்தியசி சமம் கியாத் தவம் கிபலசா மனோரன் கரோது உச்சி ஜனோ தவஹ் உஜே ஹர்ஷோகா தியா கோமி மனோரன் கரது உச்சி ஜனோ தயப்போக்கா தரப்பே ஸ்ரீசுக்கோ வாச்ச யதிஷ் சாரம் மந்திரிண விசா பிரவேசம் கம்சா தடக்கூரஸ்வா ஸ்ரீசுகோ உச்ச எவம் ஆதிஷ்யச்சக்கரூரம் மந்திரிணம் விசியசா பிரவேசிரகம் கம்சா தரக்ரூர சுவமால நாற்பதாவது ஸ்லோகம் இதோட இந்த முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் முடிகிறது மறுபடியும் பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் தசமஸ்கம் பூர்வார்தம் முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது ஸ்லோகத்திலிருந்து அத்தியாயத்தை முடிக்கிறோம் ஏதது ஜாத்துவ ஆனையிப் ராமகிருஷ்ணோ இஹாபகோ தனுர்ரீாம்து புரீம் எதது ஜா ஆனையிப்பம் ராமிருஷ்ணோகோ தனு மக தகனீட்சாம் தனுர்மனீட்சாம் தம் யது புரம் அக்கூரா மணித்த தவஸ்வியர்ஜனம் சிசசி சமம் கைவலம் ராஜன் மனிஷிம் சே தவஸ்வியர்ஜன சிசி சமம் குறியாதிபலசனோரன் கோது உச்சை ஜனோ தயவீஹரிஷோ தட்டப்போ மனோரன் கரத்து உச்சோ தானப்பரிஷோகா தடப்பம் கோமி ஆதிஷ சரூரம் மந்திரிணச்ச விசேஜ்யசா பிரவேசகிரகம் கம்சஹ ததா கிரூரஸ்வமாலயம் ஸ்ரீ சுகோவாச்சிஷ்ய சக்ரூரம் மந்திரினச்ச விசஜியசா பிரவேச பிரவேசகிரம் கம்சஹ ததா க்ரூரஸ்வமாலயம் அப்புறம் அவர் ஸ்லோகம் அத்தியாயம் முடிகிறது இப்படி அந்த கம்சன் சொல்றான் ஆக்ஷன் பிளான பெரிய கிராண்ட் ஆக்ஷன் பிளான் கிராண்ட் ஒரு பிளான் சொல்லும் இப்படி அபிப்பிராயத்தை தெரிஞ்சுட்டு தனுர்யாகத்தை பார்ப்பதற்காகவும் எது புத்திரன் வந்து அழகை பார்ப்பதற்காகவும் சொல்லி அதை பார்க்க வேணாமா எது புத்திரன் அப்படின்னு பார்க்க வேணா சொல்லி குழந்தைகளான அர்பகம் குழந்தைகள் ராமகிருஷ்ணர்களை இங்கே சீக்கிரம் இங்கே வாங்கோ அழிச்சுன்னு வாங்கோ இங்கே ஆனை கூப்பிட்டு வந்துருக்கும் அப்படின்னு அக்கூவர் சொல்கிறார் அவர் சொல்ல வேண்டிய சொல்லிட்டார் அவர் அவன் வந்து மினிஸ்டர் சொல்ல வேண்டியது அவனுடைய அவன் வந்து ஆர்டர் போடுறான் செய்ய வேண்டியதே கடமை வேலைக்காரனாக இருக்கக்கூடிய மினிஸ்டர் செய்யணும் ஆனால் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டார் அவர் ஏ ராஜனே தன்னுடைய ஸ்வ மார்ஜனம் தன்னுடைய மரணத்தை பரிகாரம் செய்யக்கூடிய ஸ்வ அவத்திய மார்ஜனம் மரண மரணத்தை பரிகாரம் செய்யக்கூடிய உங்களுடைய மனசால் நிச்சயிக்கப்பட்டு ஆசை நிச்சயிக்கப்பட்டு ஆராய்ஞ்சு செய்யப்பட்ட அபிப்பிராயம் நல்லதாக இருக்குது உங்கள் பிளான்லாம் நல்லாதான் இருக்குது மனுஷிதம் ம மனுஷனும் செய்யக்கூடிய இந்த பிளான்லாம் நல்லா தான் இருக்குது சங்கருக்கு சத்தியக்கு சத்தியக்கு நல்லதாக இருக்குது சத்தியக்கு நல்லாதான் இருக்குது பலம் வந்து சித்திக்க சித்தித்தாலும் சித்திக்காவிடலாம் அதாவது இது நல்லது நீங்கள் நினச்ச மாதிரி வந்து பலன் கிடைத்தாலும் கிடைக்காட்டாலும் பலம் சித்தித்தாலும் சித்திக்காவிட்டாலும் மனத்தை சமாதானமாக வச்சுக்க வேண்டியது தான் வச்சுக்கணும் ரொம்ப சமமாக வச்சுக்கணும் ஏன்னா அதிர்ஷ்டந்தான் பலத்தை கொடுக்குறது தெய்வம் பல சாதனம் அதாவது கண்ணுக்கு தெரியாததுனா அதிருஷ்டம் அதிருஷ்டம் திருஷ்டம் பார்க்குறது அதிருஷ்டம் கண்ணால் பார்க்காது அதிருஷ்டங்கிறத உண்மையாக பார்த்தா கண்ணால் பார்க்காது தெய்வம் தான் அந்த பலத்தை கொடுக்குறது விதி தெய்வம் பலம் கொடுக்குறது மனுஷன் வந்து தெய்வத்தால் கொடுக்கப்பட்ட மனோர்த்தங்களையும் பலமாக செய்கிறான் அப்போது தெய்வகத்த பலத்த தெய்வத்தால் கொடுக்கப்பட்ட மனோர்த்த மனோர்த்தங்களை கூட அப் உச்சேகை கரோத்தை பல செய்கிறான் சுகதுக்கங்களை அடைகிறான் அதனால் இருந்தாலும் நீங்கள் சொன்ன என்ன கட்டளையோ அதை நான் நிறைவேற்றுகிறேன் கரோமி உங்களுடைய கட்டளை நிறைவேற்றுகிறேன் அப்படி அவர் வந்து சொல்ல வேண்டியதை பாலிஷாக சொல்கிறாப்பில் சொல்லிட்டு பாலிஷாக சொல்கிறாப்பில் சொல்லிட்டும் இது வந்து உங்களுடைய அபிப்பிராயம் நல்லதாக இருக்குது பலன் கொடுக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா வந்து ஒரு சொல்ல வேண்டியத கன்வே பண்ணாமல் கன்வெ பண்ணாது அப்படி கம்சன் இப்படி அக்ரூரருக்கும் ஆக்ய பண்ணிட்டும் கட்டளை இட்டுட்டும் மந்திரிகளை அனுப்பிச்சிட்டும் கம்சன் வந்து தன்னுடைய அரண்மனைக்கு போனான் அக்குரூரர் வந்து ஆலயத்துக்கு போனான்னு சொல்கிறார் ஆலயம்னா நம்முடைய மனசு ஜீவனை வந்து லைக்கக்கூடிய இடம் பரமாத்மா அவருடைய வீடையே ஒரு கோவிலாக வச்சுருக்கார் வீட்டையே கோவிலாக வச்சுருந்துருக்கார் ஏன்னா அவர் வந்து தெரியும் கண்ணன் வந்து இப்படிப்பட்ட சிவன் நாராயணனுடைய ஒரு தேவ அம்சம் தெரியும் வந்து சித்தப்பா தன்னுடைய அண்ணா புள்ள அப்படி தான் இருக்கார் போகணும் பார்க்கணும்னு பார்க்க முடியல ஏன்னா கம்சனுக்கு அடிபட்டு அடி இருக்கார் போக முடியல கம்சனே அவரை அரண்மனையா இருக்கு இவருக்கு ஆலயமா எடுத்து அப்படி அவர் வந்து வீட்டுக்கு போய் சேர்ந்தார் அக்ரூரர் அப்படி சொல்றார் விவரமா பார்ப்போம் என்னுடைய எண்ணத்தை புரிஞ்சு கொண்டு என்னுடைய பிளான் என்னுடைய எண்ணத்தை தெரிஞ்சுட்டு நீ தனுர்யாகத்தை பார்ப்பதற்காகவும் யாதவர்களுடைய தலைநகர் மதுரை யாதவர்களுக்கு தலைநகர் மதுரை அதை அழகு இருக்குது அதை பார்ப்பதற்காகவும் அவர்களை வந்து கூப்பிட்டு வாங்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ராமகிருஷ்ணன் ரெண்டு குழந்தைகளையும் சீக்கிரமாக இங்கே கூப்பிட்டுவாங்கோ என்ன காரணம் சொல்லணும் ராமகிருஷ்ணனில் தனுர்யாகத்தை பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மதுரையினுடைய அழக்கை பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காகவும் அவர்களை சொல்லி ரெண்டு குழந்தைகளையும் தந்திரமாக தந்திரமாக ஏமாத்தி வஞ்சனையாக அவர் கூப்பட்டுவாங்கோ அக்ரூர் சொல்கிறார் ராஜனே உங்களுடைய அழிவு அதை வந்து சரி பண்ணக்கூடிய அதை நீக்கக்கூடிய அதை தடுக்கக்கூடிய அதை தடுத்து நிறுத்தக்கூடிய உங்களுடைய திட்டம் ஆக்ஷன் பிளான் நல்லாதான் இருக்குது நல்லாயிருக்கு பேஸ்ட் நல்லா நன்ம நல்லா அமைஞ்சிருக்கு சரியாக இருக்குது இந்த காரியம் இந்த திட்டங்கள்லாம் காரியம் நிறைவு அடைந்தாலும் நிறைவு அடையாவிட்டாலும் பலன் கொடுத்தாலும் பலன் கொடுக்காட்டாலும் வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் அதை வந்து சமமாக பார்க்கணும் ஏன்னா விதி பலனை கொடுக்குறது தெய்வந்தான் பலனை கொடுக்குறது கண்ணுக்கு தெரியாத அதிருஷ்டம் கண்ணுக்கு தெரியுது அதிருஷ்டம் கண்ணுக்கு தெரியாது அப்போ கண்ணுக்கு தெரியாத பலன் கொடுக்குறது அதனால் மனுஷன் வந்து தெய்வத்தால் கொடு தெய்வத்தால் மாற்றி தடுக்கப்பட்ட விருப்பத்தை சரி பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறேன் ஆனால் அது முடிந்தால் நல்லபடியாக முடிஞ்ச அந்த தோழும் நிறைய முடியாட்டால் துன்பத்தை அடைகிறான் எப் எப்படி இருந்தாலும் நான் வந்து உங்களுடைய ஆக் ஆணை கட்டளையை நான் வந்து நிறைவேற்றுகிறேன் அப்படின்னா நிறுத்தம் தெய்வத்தால் உன்னுடைய விருப்பத்தை வந்து உன்னுடைய விருப்பத்தை தெய்வத்தால் தடுத்து நிறுத்தப்பட்ட உன்னுடைய விருப்பத்தை தெய்வத்தால் தடுத்து நிறுத்தப்பட்ட விருப்பத்தை நீ வந்து சரி பண்ணணும்னு பார்க்குறேன் தெய்வத்தால் தடுத்து நிறுத்தப்பட்ட உன்னுடைய விருப்பத்தை நீ சரி பண்ணணும்னு பார்க்குறேன் ஆனால் அது நல்லபடியாக நடந்தால் சந்தோஷம் நல்லபடியாக நடலைன்னா கஷ்டம் இது வருது பொதுவாக எல்லா ஜனங்களுக்கும் வருது அதனால் சபமாக இருக்கணும் அதாவது பகவான் பின்னால் கீதையில் சொல்லுவோம் கர்மணிவதி காரத்தியமாக பல எடுக்க ராஜினு அப்படி இருக்கும் அதனால் மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் இங்கே இந்த இடத்துல அதனால மேன் ப்ரப்போசல் நீ பண்ணிருக்கேன் காட் டிஸ்போசல் எப்படி மனம் பண்ணுவோம் எப்படி இருந்தாலும் நீங்க சொன்ன அந்த ஆகிய ஆணையை நான் நிறைவேற்றுகிறேன் எவ்வாறு செய்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சுகர் சொல்றார் இப்படி அக்ரூரருக்கும் ஆகிய பண்ணிட்டு மந்திரிகளுக்கும் விடை கொடுத்து மந்திரிகளை அனுப்பிச்சுட்டு கம்சன் வந்து தன்னுடைய அரண்மனைக்கு போய் சேர்ந்தான் அக்ரூரர் வந்து தன்னுடைய ஆலயமா இருக்கக்கூடிய கோவிலாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு போய் சேர்ந்தார் ஏன்னா ஆத்மார்த்தமாக அவர் வந்து கண்ணனை பூஜை பண்ணுற சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி முப்பத்தி ஆறாவது முடியறதையும் முப்பத்தி ஏழாவதில் கேசி வியோமாசுரவரமும் நாரதருடைய ஸ்துதியும் சொல்லப்படுது மேல பரப்பும் கிருஷ்ணார்ப்பணம்